அவர்கள் துப்பு துப்பு அதை எரிந்துவிடு நாம் தர்ம உண்ணக்கூடாது என்பதை நீ அறியாதா என்று நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் மூன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது மற்றொரு அறிவிப்பில் தர்ம பொருள் நமக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல என்று உள்ளது